வணக்கம் நட்டினியின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுகித்தன உண்மையாய் இருக்க துணிவு கொண்டவருக்கு பொய் எதற்கும் தேவைப்படுவதில்லை ஆம் உண்மையாய் இருக்க துணிவு கொண்டவருக்கு பொய் எதற்கும் தேவைப்படுவதில்லை என்கிறார் ஜார்ஜ் ஹெர்வர்ட் நன்றி வணக்கம்